ஒன்று இது உரண் இது நாட்டை வாழ வைக்கும் ஒரு பக்கம் நாட்டுல செல்வம் வேணும் இன்னொரு பக்கம் நாட்டுல அந்த செல்வத்தோடு பக்தியும் வேணும் அப்பதான் நாடு உருப்படும் நாடு உருப்படும் நகரம் உருப்படும் என்று கருதுகிறார் அதனால தான் நினைக்கிறேன் இப்படியாக உள்ளே இருக்கின்ற அகநகரை பற்றி சொல்லுகின்றவர் அப்படி சொல்லி முடித்தார் இப்ப சொல்லுகிறார் இந்த அகநகர் வந்து சொன்னீங்களேன்னா இனிமேல் அந்த அகநகரை பத்தி ரொம்ப சொல்ல முடியாதுப்பா இன்னும் சொல்லணும் அதனால கொஞ்சம் பின்னால போறேன் ஒன்றே ஒன்று சொல்லி முடிகிறேன் இந்த அகநகராக இருக்கிற மதுரையினுடைய சிறப்பை என்னால் சொல்ல முடியுமாப்பா அப்படின் இவ்வளவு சொல்லிவிட்டு ஏன்னர் ஏன்னர் ரொம்ப அருமை இல்லைங்களா ஐய என் நூரை மதுரை மாநகரத்தினுடைய பெருமை எங்கே கேவலம் பரஞ்சோதியாக இருக்கிற என்னுடைய சிறுமி என் சிற்றறிவில் அவ்வளவு பெரிய நகரத்தை பெருமாண்டு இருக்கிற இடத்தை அதுவும் தமிழ்ச்சங்கம் இருந்த மதுரை இல்லைங்களா அதன் தமிழ்ச்சங்க விலந்த மதுரை அரசே போட்டி போட்டி திருவாசு அரசே போட்டி மதுரை கூட இலங்கை தான் என்பதை அடியில் தொடர்ந்து சொல்லுவார் என்ன பொருள் ஆடக மதுரை அரசே போட்டி பொன்மயமாக இருக்கிற மதுரை மதுரைக்கு அரசனாக இருக்கிற சுக்கநாதா உனக்கு வணக்கம் என்று சொன்னி போற்றி கூட தமிழ்ச்சங்கம் உன்னை மதுரையில் இருக்கின்ற அரசே போட்டி என்றார் என்று அடுத்த வரியில அந்த இருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தில் இருக்கின்ற கூட எல்லாரும் கூடியிருக்கிற இடம் கூட அர்த்தம் யார் அறிஞர் பெருமக்கள நாப்பத்தி ஒன்பது புலவர்கள் கூடியிருந்த இடம் அதுல தலைவனாக இருந்தான் சொக்கநாத பெருமான் அதனால நாற்பத்தொன்பது புலவர்களை ஏதேனும் ஒரு சிக்கல் ஒரு அறிவு சிக்கல் வந்து சொன்ன பெருமானியும் உடனே உட்காருப்பா அதுக்கு இப்படிதான் அப்படியா அப்படின்னு கேட்டாங்க ஆகிய கூடல் என்பது அறிஞர் பெருமக்கள் கூடியிருக்கிற கூடல் அது தமிழ் சங்கம் அர்த்தம் அதனால தான் ஆடக மதுரை அரசே போற்றி கூட இலங்கை குருமணி போற்றி என்றெல்லாம் என சொன்னதை உடனே மறுத்து அடிப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு அருமை பாடுபோல நான் சொல்லி அந்த மதுரை அழகை வளர்க்க முடியுமா ஏன் சுவாமி விரக்தி வந்துட்டு எனக்கு விரக்தி வல்ல நினைத்து நினைத்து பாக்குறேன் இதை நினைக்க போறேன் நினைக்கும் போது என்னப்பா மற்ற பார்க்கும்போது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் என்ன செய்த நினைக்கும் போது என்ன சுவாமி நினைச்சிங்க கரையேறும் முடியாது கரையேறுவதற்காக ஆடல் செய்தான் சொக்கநாதன் அதுல மூன்று ஆடலை குறித்தார் என்ன தெரியுமா விற்று உடன்றோன் இந்த தெருவுலதான் பாது இந்த ஆவணி மாசி மேல மாசி வீதிங்கிறியே ஆவணி மூல வீதிங்கிறியே ஆடி வீதிங்கிறியே சித்திர வீதிங்கிறே இதெல்லாம் மதுரையில் இருக்கிற வீதிகளுக்கு அருமையா இருக்கும் ஒவ்வொரு வீதியிலையும் பெருமான் உலா வருவார் மதுரை மாணவர் அப்படி ஒரு அருமையானது அல்லவா அப்படி இல்ல சித்திர வீதியில தான் இந்த ஆடி வீதியில தான் பெரும்பான் ஒரு காலத்தில் அம்மா தூக்கு அவனுடைய கால்கள் எனவே அவனுடைய திருவடிகளே இந்த தெருவில் நடந்த அந்த தெருவை அந்த மதுரை போய் என்னால சொல்ல முடியுமா மாணிக்கம் மட்டுமா வித்தான் இல்ல மாணிக்கமும் வித்தான் அதோடு கூட வேற என்ன வித்தனாரு வாரி வாழை வளையல் வித்தான்பா வளையல் வாங்கலையாமா வளையல் வளையல் வாங்கலியாமான்னு வளையல் வித்தான் அது மட்டுமாப்பா விறகு வித்தான் பா விறகு வித்தான் அதை தூக்கிட்டு போன தெருவுப்பா இது இந்த தெருவு நடந்த இடம் பா இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு வரி ஒரு சொல்லு கூட இனிமேல் எனக்கு மேலே வரல ஐய என் வரம்பி நாகுமோ அடியர் மாணிக்க விற்ற படலம் படிக்க போறோம் ஒரு வர ஒரு திருவிழாது பாரி வாழை வளையல் விற்ற படலம் படிக்க போறோம் பின்னால இருக்கு இல்ல விறகு விறகு விற்ற ஒரு படலம் பின்னால் படிக்க போறோம் இந்த விறகு விற்று உழன்றோ அதுல அருமையானது விறகு விற்றான்னு சொன்னா கூட பரவாயில்ல விறகு விற்று உடன்றான் இந்த உடன்தான் ஒரு தடக்கு போறது எல்லாம் அவங்க வீட்டில் அவங்க எந்த கோயில்களுக்கு போயிருப்பாங்க ஒருத்தர் வாங்கலன்னு வச்சுங்க மறுநாள் காலையில் ஒருத்தரம் வருவாங்க அம்மா வளையல் வாங்கலையோ வளையல் என்ன செட்டியாரு பொண்ண தரம் வலியா நேர கூட வந்தம்மா நீங்க எல்லாம் கதவு கூட்டிட்டு இருந்ததுனால இன்னைக்கு வந்தம்மா பாவம் அடுத்த எங்கம்மா போயிருக்காங்க அவங்க ரெண்டு நாள் போயிருக்காங்க நாளைக்கு வருவாங்க செட்டியாரு நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னா சரி நாளைக்கு வருவோம் மாணிக்கம் வாரிவாழை விறகு விற்று உழன்றோன் இந்த உழன்றோன்கிற சொல்ல அவ்வளவு காட்டு விறகு விற்று வந்தோன் என்ற அந்த பேச்சு இல்லை இடமில்ல விறகு விற்று நடந்தோன் என்று சொன்ன அந்த பேச்சுக்கு இடமில்லை உழன்றோன் தமிழ் அல்லவா தமிழ் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பொருளையும் அப்படியே ஆழமான நடந்தோன் விற்றோன் சென்றோன் என்றெல்லாம் போந்தான் என்றெல்லாம் சொல்லிவிடாமல் உடன் ரோ ஏன்னா இவங்க வீட்டில் நாலு பாப்பா இருக்காங்க தெரியும் செட்டியாரு நாலு பாப்பா இருக்காங்க அதனால ரெண்டு வீட்டில் பண்ணமுன்னா நாலு பாப்பா அவங்க ஒன்று அஞ்சு பேர் வளையல் போடுவாங்க தெரிய வருது அந்த வியாபாரத்தை விட்டுற முடியுமா அது ரெண்டு நாள் ஆனாலும் மூணா நாள் தான் மூணா நாள் வந்துட்டு அம்மா அந்த அம்மா வந்தால் சொல்லுங்கள் ரெண்டு நாள் செட்டியார் வந்தார்னு நாளைக்கு நேரத்துக்கு வரேன் போட்டப்பறம் நான் வந்து திண்டுக்கல் போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன் முருகா முருவா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன் விறகு விட்டது சினிமாவிலேயே பார்த்தாச்சு சினிமாவில் பார்த்துக்கங்க யாரப்பா என்னாரு நான் அப்போ பத்திரம் அடிமிங்க ஏன்ப்பா அந்த சனி உங்களுக்கு தலையில் விறகு கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தேங்களா படிச்சுட்டு இருந்தவொடனே வந்து கடைசியில் எனக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு தொண்டையெல்லாம் சரியாகலை படா அப்படின்னு டிசி என் தலையில் கழிச்சு கொடுத்துட்டு போடான்ட்டான் அப்புறம் என்ன மோங்க விறகு ஏதோ அப்போ ரெண்டு படித்ததை பாடிறேன் போய் ஏமநாதங்கிட்டேன் பாதி எடுக்கலான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான் இது பாருங்க சினிமாவில் வந்தாலும் இந்த பாடுபட்டு போச்சு அறுபத்தி மூணு திருத்தான் ஒன்னு கூட வெளியில வரல இது பாருங்க இந்த பாடுபட்டு போச்சு போகுது எப்படியோ அறுபத்தி மூணில் ஒன்றாயில் வருகை அப்படி அப்படியே போகும்ங்களா அப்படி ஒணிச்சுட்டு போகணும் மன மனம் ஒழிச்சி பட்டு அப்படி அப்போ தான் சொன்னார் அதில் அந்த பாட்டை அவங்க சொல்ல மாட்டாங்க சினிமாவில் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்கிறான் எப்பா இந்த இதெல்லாம் சொல்லி படி ப இசை வாசித்தான் அவன் போயிட்டான் அந்த ஹேமநாதன் ஹேமநாதன் போன பிறகு மறுநாள் காலையில் என்ன ஆச்சுன்னார் மறுநாள் காலையில் இந்த செய்தி தெரிஞ்சது யார் பானைபத்தர் எப்படி ஹேமநாதன் போயிட்டான்னு தெரிஞ்சது நீங்கள் என்னங்க உங்ககிட்ட படித்தவனு ஒரு ஆள் வந்து ராத்திரி பத்து மணிக்கு பாடி அந்த பாட்டை பாடணுன்னா அது கேட்டோன்னா அவர் ராத்திரி ராத்திரா போட்டானே எங்ககிட்ட படித்தவர ராத்திரி பத்து மணிக்கு பாடினாரா அப்படின்னாரு ஆமங்க உங்ககிட்ட படித்தவங்களேன் நீங்கள் தகுதி இல்லை போறான்னு சொல்லிட்டீங்களில்ல அந்த ஆள் இல்லைன்னா நான் அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஆளை கூட நான் சொன்னது இல்லையே நான் வந்து ஏதாவது பரவாயில்லப்பா அது வந்ததுக்கு இப்போ தேவலாம் சொல்லி சொல்லி தட்டி கொடுத்துட்டு போவனே தவிர ஒரு வயதிலாக நான் வேறு அனுப்பிச்சது இல்லையனாரு ஒரு ஆள் வந்து யாருப்பா அப்படின்னா அப்போ நான் நேர போயிட்ட சொக்க நாளிட்ட இத போய் அழுதேட்ட பாட்டைதான் படிக்கணும் கால்னால நடந்து காட்டுக்கு போனியாப்பானி ஏப்பா உங்கால கொண்டா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியனி அப்படிப்பட்டவன் அல்லவாப்பானி உங்கால் காட்டுக்கு நடந்து போனியாப்பா கட்டிய விரகை நீயா உன் கை நாள கோட போட்டு பொழந்தா உன் கை நாள சரிப்பா விறகு எல்லாம் உடச்சிக்கிட்ட கட்டின யாருப்பா அவனுக்கு தூக்கி விட்டா நீயா தூக்கிட்டியா கட்டிய விரகை முடியில் ஏற்றி முந்தகத்தாள்கள் நொந்திட வந்து மறுபடியும் முதல்ல போகும்போது கோடாலியோட போன வரும்போது கோடாலி வர கட்டு ரெண்டு தூக்கிட்டு வந்தியாப்பாத்த வந்து அடிய நீ என் பொருட்டு ஆடாத சொல் பகர ஓவலம் எனக்காக அடாத சொல்னர் என்னன்னே பானபத்திரன் அடிமை பானபத்திரன் மாணவன் சொன்னார் பாருங்க ஆண்டவன் போய் தன்னை மாணவன் சொன்னது தான் வாய்நாள சொல்ல போய்டு அரியலின் பொருட்டு சொல்பகர செடியும் குறை இறந்தவா விளைந்ததே குற்றம் நான் உங்ககிட்ட விண்ணப்பிச்சது தப்புன்னு நினைச்சுக்கிறேன் தேமநாதன் வந்திருக்கிறான் நாளைக்கு தேர் வச்சிருக்கிறாங்க யார் வென்றாரோ அவளுக்கு அடிமைன்னு சொல்லிட்டாங்க சுவாமி நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட பாடிட்டுக்கிறேன் நீதான் அதை காக்கணும்னு ஒன்று வேண்டிக்கிட்ட பாருங்கள் அந்த வேண்டிக்கிட்டது தப்பாக போய்ட்டு அதனால்தான் கடியக்கானகம் சென்றாய் விறகை கட்டினாய் முடியில் ஏற்றினாய் எப்பா முடியலை ஏற்றும் போது கங்கை எங்க பாப்போ சொன்னேன் அம்மாவை பக்கத்துலயே ஒரு அம்மா இருப்பாளேப்பா அவெல்லாம் எங்கேம்மாப்போ சொன்னேன் நீ காலமாடு வச்சிருப்பா அதெல்லாம் எங்க பாப்போ சொன்னேன் என்றெல்லாம் கேட்டிருப்பான் கேட்டிருப்பான் அவையெல்லாம் அடங்கி நிற்கின்றது அந்த பாட்டு அவ்வளோ அதனால தான் தமிழ் ஆசிரியர் தமிழுக்கு பொண்ணு சொல்லும் போது கடியை கொடுமையான கானகம் காட்டில் நடக்கவோ நடக்கவோ என்று வர சொல்லப்படாது நாங்களும் ஒரு சமயத்தில் ஒடுக்கி விட்டோம்னு நடத்தோம் பழைய ஆசிரியர் சொல்ல சொல்லுமா இல்லையா அந்த சூழ்நிலையை உருவாக்கி உருவாக்கி அந்த பாட்டை சொல்லுவாங்களே தவிர கடியை கடுமையான கானகம் காட்டில் செல்லவோ செல்லவோ போருங்கிறான் சத்தம் அவன் மீச குழந்தை இல்லவா அவன் போல எத்தனை பேர் பார்த்துருப்பான் அதனால போர் அப்படின்ட்டு போட்டான் அந்த கடியேங்கிறதுக்கு வர சொல்லணுமே தானகங்கிறதுக்கு ஒர சொல்லணுமா பேட்டியில் பாருங்க அதிகம் புது புது சொல்லணும் சொன்னதுனால வந்து வேணா அதுல இந்த சூழ்நிலை உருவாக்கிது கடிய கானகம் புதவோ புதவோ தெரியாது கட்டிய விறகை முடியில் ஏற்றி இதுக்காக அவரை செய்வேண்ணா ஒரே சொல்லணுமா முண்டகத்தாள்கள் நொந்தியிட வந்து அந்த முந்தகத்தாள்கள் நொந்த நொந்திட தெரியாது வந்து தெரியாத நொந்திட வந்து பொருட்டு ஆடாத சொல் பகரோ செடிய நீன் அதுக்கு பொருள் தெரியாது குற்றம் உடையவண்ணம் நடத்தும் செடிய நீ செடினா குற்றம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் செடி குற்றம் எங்க இருக்குதே செடிய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தவான் ஞான சம்பந்த தேவாரம் பொடியாடி கடிமை செய்திருக்கு வேடூரை கடியார்ந்த பொருடி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாதே சொல்லவல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே இந்த மாதிரி சொல்லிதான் மேற்கோள் காட்டினாங்க படைய காலத்துல என்கிட்ட செடினு என்ன செடி செடிதான் படைய உரையர் பரிமையல் உரையில் இருக்கும் அடியார்கள உரையில அப்படி இருக்கணும் உரையில் இருக்கணும் பேராசிரியர் உரை அப்படி இருக்கும் அது உரை அது உரை முருகா முருகா ஆகவேதான் உடனோன் பொய்யில் வேதமும் அறற்றம் செய்ய நாள் மலர் சுமந்தியிட தவம் செய்த தெருக்கள் இந்த தெருக்களை பத்தி நான் இனிமேல் சொல்லப்பா அப்படின்னா அந்த பெருமானே இது மாதிரி ஒரு முறை இருமுறை மும்முறையாக வந்து அவளுடைய திருவடிகளை சுமந்த தெருக்கள் இந்த தெருக்கள் மதுரை தெருக்கள் ஆவணி மூல வீதியா சித்திர வீதியா மேலமாசி வீதியா சிமன் அதனால் அதை பற்றி நான் இனிமேல் சொல்ல முடியுமாப்பா அண்ணன் வேணாம் சுவாமி என்று சொல்லணும் அதுவா அதன் பிறகு உள்ளே நாம் இப்பொழுது ஒவ்வொரு வீதிகளாக செலுகிறேன் அது படிஞ்ச முடிஞ்ச வீதிகள் தான் சொன்னார் வீதிகளில் புரிய நான் சொல்லாமல் இருந்தால் அதை மறைச்சிட்டேன்னு சொல்லுவீங்க அதை சொல்லிடணும் முதல் வீதி பரத்தையர் வீதின்னு எடுத்துக்கிறார் பரத்தையர் வீதி எழுதுகிறார் அதுவான் தொழுகாப்பியத்தில் பரத்தையர் பிரிந்ததை ரொம்ப நாசுக்காக மேம்போக்காக சொன்னார் ஏன் அவருக்கு மனசுல வேதனை அதனால ஆனா பின்னால் வந்து மயிலத்தில் படிச்சதுனால நம்பிய பொருள் இருக்குதே நம்பிய பொருள் இருந்தது அப்படிங்களா என் காலத்துல பின்னால்தான் நம்பிய பொருள் பாடமாச்சிருந்ததுல கற்பில் பிரிவது முதல்ல பறத்தையர் பிரிதல் ஓதற்குப் படுறதில் ஆரம்பிக்கும் எனக்கு அதுல கொஞ்சம் கஷ்டம் தான் முத முதல் வந்து பிரிவா போடணும் பிரிஞ்சிருக்கலாம் அது கொண்டாந்து இதுவா முதல்ல போடுறது அப்படின்னு நினைச்சா நான் சொல்லிட்டு இருப்பேன் சொல்லுவேன் அது போல இங்க என்னன்னா பரத்தேருவா எதனால காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு காலம் வரைக்கும் நாங்கள் இளமை காலத்தை கூட பார்த்துருக்கிறோம் எங்களுடைய வயது ஒரு முப்பது இருபத்தஞ்சு வயது வரைக்கும் கூட இவங்க இருக்கவங்கள பார்த்துருக்கலாம் திருக்கோவில்களிலே விழா நடக்குமானால் இந்த பரத்தேர் மறைவினர் இருந்து அந்த வீதி கூட வந்து கடைசியில் ஒரு அந்த நடனம் ஆடி பிறகுதான் பெருமாள் உள்ளே போறது அப்படி இருந்தது இருந்ததுங்களே அப்படி இருந்தது நாங்களே எங்கள் பிற்பன்தாலேயே பார்த்துருக்கோம் பன்னல்லூரில் பார்த்துருக்கோம் எல்லாம் இருக்கு அது என்னன்னு கேட்டால் காலத்தில் பெருமானுக்கு இயலிசை நடனமாகிய முத்தமிழம் உனக்கு அந்த உபசாரம் அது உனக்கு எல்லாம் செய்யறது விட உபசாரம் தானுங்களேன் இப்போ நீங்கள் தூபம் காட்டிங்கன்னு இந்த தூபத்தை கண்டு தான் வந்து மூக்களை ஏந்துக்கிறானே அல்லது நாம வைக்கிற சக்கர பொங்கல் தான் சாப்பிட்றானே கிடையாது உபசாரம் இல்லை உபசாரம்னா நாம் எப்படி நம்ம குளிச்சுட்டா கிழிச்சுட்டா எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு இருப்போம் அதுபோல் பெருமானுக்கு செய்யும் அவ்வளோதான் அது ஒரு அது ஒரு இது அது போல இந்த முத்தவிடையும் அந்த பெண்ணன் மாதிரி சொல்லிட்டாங்க தேவரடியார் அவங்க அந்த பணி செய்வதுன்னு அந்த கோவில் இருக்கிற அந்த பெருமானுக்கு பணி செய்வது தான் அப்புறம் காலப்போக்கில் பல சிதைவுகள் எல்லாம் வந்து மரபு நிலையெல்லாம் கொடிக்காங்க ஒழிச்சி விட்டாங்க ஏறத்தால ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுக்கு பிறகு அதை நீக்கினது கோவிலில் இந்த மாதிரி பணி செய்ய கூடாது என்று நீக்கினாங்க அப்புறம் இப்போ வந்து சில ஊர்களில் நிறையா இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி இங்கு பரத்தமே விளக்கப்பட்டுள்ளதுன்னு நோட்டீஸ் போர்டு போட்டிருப்பான் அந்த காலமாக பின்னால்தான் வந்தது போட்டோம் தொடக்க காலத்துல ஏன் வந்ததுன்னு கேட்டா அதுக்காக வந்ததுக்கு நீங்க காரணம் சொல்லி நல்லதுன்னு சொல்லப்படாது திருவள்ளுவர் தான் பறத்தில் பெரிய ஒழிச்சு கட்டுனர் தூக்கறிஞர் வரைவிலா மாநில குறையிலா பூரியர்கள் ஆளும் அலறு நரகமுடா வேற எதுவும் வேணா ஏண்டா போறாங்க அப்படி சொன்னா என்ன கேட்பான ஆமா இவர் நரகத்தை கண்டார் போடா அப்படின்ற பொருளாதாரத்தை ஒழிக்கணும்னு அந்த மூணு இடத்துக்கு போடுறார் எந்த மூணு ஒன்னு இந்த வீடு இன்னொன்று கல்லு நம்பர்கடை இன்னொன்னு சூதார ஸ்பெட் ராஜா வைக்கிறது இந்த மூணு வந்து உனக்கு பொருளாதாரம் வேணாம்னா போடா பொருளாதாரம் வேணும்னா அங்க போவாதான் ஏன் இப்படி பொருளாதாரத்துக்கு நரகம் இவங்க கேட்க மாட்டான்ல இது பண்ணு சொல்லி வைத்த திருவள்ளூர் பல்வேறு முறையா சொல்லி வைத்த அதுப்பட்டான் அப்படிப்பட்ட வீதி சொன்னது காரணம் ஒரு கால எல்லையில் இவங்கெல்லாம் இறைபணி செய்தாலே அவர்களை இயல்பை தான் ஒரு எல்லை கட்டுப்பாடு மகளிர் ஒரு கட்டுப்பாடு இல்லாத என்ன கட்டுப்பாடு குலப்பெண்டி சொன்னா தன் தான் தன்னுடைய கணவன் அவளோடுதான் வாழ்வு அது வரைவு உள் மகளிர் ஒரு கட்டுப்பாடு இருக்கிற மகளிர் இவங்க என்னன்னு கேட்ட அந்த ஒருவன் தான் என்று இருப்பதனால வரைவு எல் மகளிர் இன்னொரு பொருள் கூட சொல்லலாம் வரைவுன்னா திருமணம் ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா திருமணம் செய்து வந்து வர்றாங்க இவங்க அந்த வரைவு திருமணம் இல்லை இல்லவா திருமணம் இல்லாமல் பல பேருக்கும் ஆட்படுவது அப்புறம் வரைவு கட்டுப்பாடு இல்லாமல் பல பேரோடு ஆட்படுவேன் இப்படி எல்லாம் சொன்ன அந்த வரைவிலா மாநில யார் என்ன தான் அவருடைய பற்றிய தெருவில் ஒன்று அந்த தெருவில் சொல்கின்ற பொழுது என்ன அந்த கட்டுப்பாடு இல்லாமனு சொன்னேன் போற பக்கில் சொல்லி வச்சாரு ஏன்னா நான் இவ்வளவுதான் சொல்லிட்டு அது சொல்லாமல் இருந்தால் மறைச்சிட்டேன்னு சொல்லக்கூடாதுதான் சொன்னேன் எழிபவர் எழிபவர்ன ரொம்ப பண்பாட்டில் குறைஞ்சுவேன் உயர்ந்தோர் நல்ல பண்பாட்டில் உயர்ந்தவன் நல்லா படித்தவன் ஒரே நோய் உடம்பெல்லாம் நோய் யாவரேனும் அதான் வரைவில்ும் கண்வலைப்பட்டு நெஞ்சம் அழிபவர் அவங்க மாதிரி ஒரு காதல் கொண்டு வந்துட்டாங்கன்னா எள்ளுக்கு என்னை போல் அளந்து காட்டி ஒரு பரக்கா நெல்லு எள்ளு போட்டா அதுக்குரிய ஒரு படியோடியோ என்னோட அமைப்பை செய்வாங்களாம் ஆவண பண்பு சொல்வா இப்படி எல்லாம் இருக்கிற வீதிகளும் அங்க உண்டு என்று சொல்லுவோம் அடுத்தது இன்னொரு பிரச்சனை தான் என்ன பிரச்சனை நீங்க எப்பவுமே என்ன கேட்டா அந்தனர் அரசர் மணிகர் வேளாளர் அப்படிதான் சொல்ற பழக்கம் ஒரு பொதுவா பழக்க முதல்ல வேளாளர் சொன்னார் அதன் பிறகு என்னன்னு கேட்ட சொன்னார் அப்புறம் மன்னர் சொன்னார் அப்புறம் அந்தனர் பார்ப்பனர் சொன்னார் அதன் பிறகு யாரும் சொல்லாத சைவர் சொன்ன சைவர் நல்ல சிவபடிபாடு செய்து சிவ பூஜை செய்து இருக்காங்க பாருங்க அவர்களை பற்றி சொன்னாங்க அரசியல் வேளாண் சொல்லுவாங்க சொல்லி முடிக்கப்படுறது இல்ல ஒன்றே ஒன்று வாணிகரை பற்றி ஒரு குறிப்பு வாணிகர் ரொம்ப நல்ல குறிப்பு அது எப்ப கொண்டு பாருங்க ஒரு பத்து பாட்டு படிச்சா எத்தனை செய்திகள் நமக்கு வருகின்றன என்பதை பார்ப்பது இப்ப இந்த ஒரு பாட்டுல ஆழாக நன்னூல் படித்தவங்க பாடியிருக்காருக்கு நடைமுறையில் இருக்கு ஒன்னு வேண்டாம் கடத்தரு போய் அல்லது ஒரு தின்பண்டம் வைக்கிற கடையில் போய் அல்வா இருக்கான்னு கேட்டீங்க அல்வா இருக்க மாட்டாங்க நல்ல சிறந்த பணிகளா இருந்தா சார் லார்டு அருமையா இருக்குது சில பேர் இருப்ப அல்வா இல்ல புது வந்து அனுப்பிச்சு தகுதி இல்லாத வந்தா அவன் தலையில கட்டிடணும் அல்வா இல்லை வந்த விருந்த அல்வா இல்ல அதனால காரம் மட்டும் வைப்பீங்க அதுக்காக என்னன்னு கேட்டா அல்வா இல்ல சொன்னால ஜாங்கிரியோ அல்லது வந்து லாடோ மற்ற கேசரியோ அதை வாங்கிட்டு போய் வச்சிட்டீங்கன்னா குலபர்ஜாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னா வந்த விருந்தன உங்களுக்கும் அந்த குடிக்கோடு முடிஞ்சு போகுது அவங்களுக்கு வியாபாரம் ஆயிடுச்சு இது இயற்கை ஆனா இலக்கணங்கிறது சைவசித்தாந்தம் எப்படி வந்து ரொம்ப எளிமையோ அது போல இலக்கணமும் ரொம்ப எளிமை தப்பித்தவரி கடினப்பட்டதுன்னா நடத்துற புண்ணியவான்கள் எங்களால் கடினப்பட்டாதான் மறந்தப்படுறது நான் சொல்லி நாப்பது வருஷம் சொல்லிட்டு சொல்றேன் ஆனால் நடத்துற புண்ணியவான்கள் நல்லா நடத்தினா கேட்கறவன்னு இதை கேட்கணும்னு நினைப்பிருக்கணும் பின்னால் படுத்துக்கிட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னா அந்த ஜென்மத்தையும் சொல்ல முடியாது சொல்லவே முடியாது நீங்க என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தொழுகாப்பியும் கடினமானது ஐயா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் கொஞ்சம் உட்கார்ந்து கேட்கணும்னு இருந்து நாங்களும் சொன்னோம்னா ஆருமையாக விளங்க ஆருமையாக விளங்க போரே அடிக்காது தொல்லாப்பி அது தொல்லாப்பியும் ரொம்ப ஜிம்ன்றிருக்கு தொல்லாப்பியம்லாம் எப்படி தெரியுமா இருந்தீங்களே அழகா இருக்கணும் உள்ள ஒரு பக்கம் மொழியை பற்றி வரையிற சொல்லுது இன்னொரு பக்கம் வாழ்க்கையை பற்றி சொல்லுது இது என்ன பெருமா இப்ப இப்போ நான் சொல்ல இப்ப சொல்லுமே இப்ப நீங்க அந்த லாடு வீடு ஜாங்கிரல்லாம் அதில் இருக்காது ஆனா அதுதான் சொல்லப்படுது சொல்லப்படுவது மாதிரிதான் அதில் போய் லார்ஜாங்கலாம் குழப்படுத்தா சொல்லுவானே நடத்துகிற முண்டான் தான் சொல்லிக்கணும் நடத்திடுறேன் நீ அதுதான் நீ சொல்லிக்கணும் அதுதான் ஆ விஷயம் என்ன தான் இப்படி கேட்குறோம் இதே போய் நீங்கள் எது வேணாலும் கேளுங்க எது வேணாலும் கேட்டு பாருங்க சரிங்கண்ணா இப்போ கள்ள புண்ணா இருக்கு இருக்கான்னு கேட்குறீங்க வச்சுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொன்னேன் ஏன் சார் எல்லோ புண்ணாக்குது சார் பட் தேங்காய் புண்ணா கூட இருக்குது இது இல்லாத இனம அந்த புண்ணாக்காக சொல்லிட்டு வருவான் அப்படிங்களா அப்படி சொல்லுவான் இது போல சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பதை இல்லை என்று சொல்வது கடைக்கு ஒரு அமங்கலம் பூரி இருக்கு சார் பூரி இருக்கு மறப்பயானு அர்த்தம் ஏன்னா எதுனாலும் கேட்டா அல்வாவினால முடிக்கின்ற குறையை ஜாயங்கரி முடிச்சு தரும்பிடிச்சான்னு முடிச்சு தரும் அல்வாவினால திதிப்பு அப்படி சொல்லணும் என்ன சொன்னார்னா ஒரு ஒருவர் வந்து கேட்டார்னாப்பா ஒரு கடையில வந்து கேட்டாருனா எந்த பொருள் இல்லையோ அந்த பொருள் இல்லங்காம அதற்கு இனமான பொருளை சொல்லு சப்பாத்தி இருக்கான் இனமாய் உள்ளதுன்னு போறாங்க பாருங்க இலக்கணத்துல இருக்கு இப்ப அல்வா வந்து வாங்குறப்ப நம்ம பாத்துக்கோ ஆள் தரத்தை பாத்துக்கலாம் இது என்ன ரெண்டு அல்வா வாங்கி சாப்பிட போகுதா இல்ல விருந்து இருந்து வச்சு நாலஞ்சு கிலோ வாங்க போகுதான்னு பாத்துக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னு இருக்குங்க ஒரு ஒரு கிலோ தான் இருக்க மாட்டேன் தரம் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பேச்சுக்கு அதிக இடமே இல்லாம போகும் அவன் கேட்டவன் அல்வா இருக்கான்னு கேட்டவன்டா அதுவும் இல்ல நீ என்னதான் இருக்குதுங்க கேட்டு என்னமோ லாடு இருக்குப்பா அதான் இருக்கு பேச்சு வளர்ந்து நீங்கள் அல்வா இருக்கான்னு சொன்னவண்ணி ஜாயங்கிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் வேணும்னு வாங்குறான் இல்லைன்னா இல்லை சார் எனக்கு அல்வா தான் வேணும்னு அறுதப்படுவான் பேச்சு குறையும் ஒன்று இருப்பதையும் கூட ஏய்யா சார் எனக்கு ஒரு நாலு கிலோ வேணும்னர் அவ்வளோ இருக்காதுங்களா அரை கிலோ தானே இருங்க என்று சொல்லி அப்படியாண்ணா இங்கே அரை கிலோ அங்கே மூன்று கிலோ வாங்க முடியாது சரி நான் சேர்த்தே வாங்கிக்கிறேன் சார்னு போவான் அது முதலில் நீதிமன்றம் கேட்டால் இருக்குது சார் ஒரு கிலோ தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் கேட்கறது மூணு கிலோ கேட்பீங்க போல இருக்கேன்னு தெரிஞ்சிக்கிறது இப்படி சொல்லி வணிகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தொலுகாப்பியம் எப்பொருளா எனும் அல்லது இல்லனில் தொலுகாப்பியத்தினுடைய வழிதான் நன்னூல் தொலாப்பியர் பாண்டா நன்னூலார பாண்டாரு இவர் பாண்டாரு வழங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தொழுகாப்பியம் இவர் கொஞ்சம் எம்இ ஸ்டாண்டர்ட் கொண்டாந்தார் யாரு நன்னூலார் தம்பால் இல்லது இல்லனில் உள் பொரு இனமான பொருமான வியாபாரம் போல் சுரு நன்னுல் பக்கா நன்னூல் தொரலை பொது வணிகர் பண்டம் கொள்வார் ஒரு பொருளை விரும்பி போனாங்க போனா என்ன செய்வாங்க பொருள் கேட்கிறாங்க ஈனா உள்ள பொருள் உரைத்து யார் சொத்து சொத்து அப்படியே வாங்கி வரும் கவிதையா பாடிட்டாரு பக்கத்துக்கு பின்னால எதிர்மா அறுத்தும் அல்லாது அப்பொருள் உண்டென்னில் விலை சுட்டி அறுத்தும் பொருள் கேக்குற பொருள் இருந்து என்ன சொல்லிட்டாரு பொரு தம்பால் இல்லது இல்லைன்னு உள்ளது கூடியும் உள்ளது சுற்றி உடைப்ப சொச்சிருந்ததற்கே தொழுதாப்பியத்திலும் நன்னூர்கள் இருக்கிற மூன்று சூத்திரங்களை இது மாதிரி வணிகர் சொன்னவங்க பரிஜோபன் ஒருவருதான்